போது தெரிந்திருக்கும் இதை எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று ஆம் தொலைபேசிகள் நாம் பயன்படுத்தும் முதல் வார்த்தையே இதுதான் செய்தி அனுப்ப பயன்படுத்தும் நவீன சாதனங்களில் இதுவும் ஒன்று தூரத்தில் உள்ள ஒருவருடன் நேரில் பேசும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்தது இந்த தொலைபேசியாகும் அவசரத்திற்கும் அன்றாட வேலைக்கும் பயன்படக்கூடியதாக உள்ளது இதை முதன் கண்டுபிடித்தவர் அதற்கான காப்புரிமை பெறப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம்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 வணக்கம்